நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலேருந்து உங்கள் அன்பு அலுமேலு நம்ம இன்னைக்கு கோவைக்கீரையின் நன்மைகளை பார்ப்போம் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எது சாப்பிடுவோம் பயப்படும் எதை சாப்பிட்டா சுகர் வந்துருமோ அதை சாப்பிட்டா சர்க்கரை நோய் வந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவோம் அதை போக்குறதுக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கோவைக்காயை சமையல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம கோவைக்காயை சாலடா கூட எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் கோவைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் முட்டை கோஸ் கேரட் வெள்ளரிக்காய் இதெல்லாம் பொடியை கட் பண்ணி போட்டு இந்துப்பூ மிளகுத்தூள் சீரகுத்தூள் ஓமம் கலந்துட்டு எலுமிச்சம் பழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டு இதை நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ கூட சாலடாக எடுத்துக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரனால நமக்கு சர்க்கரை நோய் வரவே வராது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து இரநூத்தம்பதுக்கு மேலேயே தான் இருக்கும் குறையவே குறையாது என்ன சாப்பிட்டாலும் குறையாது அவங்க என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு கோவை இலை இருக்குல்லையா அதை எடுத்து வெறும் வயித்துல காலையில அப்படியே மென்னு சாப்பிட்டுடலாம் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த சக்கர நோய் வந்து சீக்கிரம் குறைஞ்சிரும் சிலருக்கு வந்து அதிக ஒலியை பார்க்கறதுனால கண் பார்வைக் கோளாறுகள் வந்துடும் இந்த ஃபோனு டிவி கம்ப்யூட்டர் இதெல்லாம் வெளிச்சமாக பார்த்துட்டே இருக்கிறதுனால என்னாச்சு குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் கண் பார்வை கோளாறுகள் வந்து கண்ணாடி போடுற நிலைமை ஏற்படும் அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம இந்த கோவைக்கீரையை கஷாயமாக வச்சு குடிச்சிக்கிட்டு வரலாம் ஒரு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் கோவைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் சீரகத்தூள் பூண்டு உப்பு சின்ன வெங்காயம் கலந்து நல்லா கொதிக்க வச்சு இதை கஷாயமாக ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த கண்பாறைவை கோளர்கள் கண்டிப்பாக நீங்கிடும் சோரியாசிஸ் ஆறாத புண்கள் இருந்தால் கூட இந்த கோவைக்கீரையை அரைச்சு அந்த சாறு அது மேலே விட்டு வந்தாங்கன்னா கூட்டாகவோ ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு வரது ரொம்ப நல்லது அப்புறம் சிலருக்கு வந்து மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா வீக்கம் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து இந்த கோவைக்கீரையை நல்லா அரைச்சிட்டு நைசா நல்ல நெல்லிட்டு காய்ச்சி இந்த பொறுக்கூடிய சூட எடுத்து அது பற்றா அந்த வீக்கத்து மேலே போட்டு வந்தாங்கன்னா இந்த வலி வீக்கத்தெல்லாம் பூக்கிடும் என்ன நண்பர்களே நீங்கள் இன்னைக்கு வந்து கோவைக்கீரை கோவை காயின் மருத்துவ பலன்கள் சிலது தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்